ிாத்தய தோத்திரவேற்றைக்கணாயீமே நமபிருமி வயக்கிசாத்தம் ஊப்பம் தேதம் லோக்கம் மகாத்மன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை தரிசனம் செய்து கொண்டு அர்ஜுனன் தன்னுடைய மனசில் அந்த விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுவதாக வேதவியாசர் வர்ணித்து கொண்டிருக்கிறார் தியாவா பிருத்வியோகோ இதம் தியாவான்னு சொன்ன மேல் பகுதி பிருத்திவினா பூமி கீழே மேலையும் கீழையும் தியாவானா சொர்க்கம்னு அர்த்தம் இருக்கு பிருத்திவின் பூலோகம் தமிழில் ரொம்ப நன்றாக சொல்லணும்னா விண்ணையும் மண்ணையும் விண்மண் ஆக ஆகாஷத்தையும் பூமியையும் இதம் அந்தரம் அதற்கு எடைப்பட்ட பகுதியையும் அந்தரம் ஹி யா ஏகேன சர்வாக திசா வியாப்தம் உன் ஒருவனாலேயே அனைத்து திசைகளும் சர்வாக வியாப்தம் உன் ஒருவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணும் விண்ணும் இடைப்பகுதியும் உன்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது தவ உன்னுடைய இதம் அத்தம் உக்ரூபம் திருஷ்டுவா இந்த அத்தமான உக்ரூபம் இப்ப பகவான் திரி இத்தனை நேரம் சௌமிய ரூபத்தை காட்டிக்கொண்டிருந்தார் அதாவது அச்சமூட்டக்கூடிய வடிவத்தை இப்பொழுது காட்டத் தொடங்கி இருக்கிறார் ஏன்னா விஸ்வரூபத்தில் தோற்றம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒடுக்கமும் ஏற்படும் அதாவது உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிற போது நன்றாக இருப்பான் நல்ல வாலிப பருவத்தில் அழகாக இருப்பான் போக போக வய வயசாக வயசாக உடம்பில் தளர்ச்சிகள்லாம் ஏற்படும் நோயெல்லாம் ஏற்படும் அப்படி பார்க்கிறபோது அப்படி இருந்தவர் இப்படி இருக்காரா நான் போய் பார்க்கலாம் ஏதோ பல விதமான ஆக்சிடெண்ட்லாம் அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப அழகான சூழ்நிலைகளை பார்க்குறோம் அருவறுப்பான சூழ்நிலைகளை பார்க்குறோம் பயங்கரமான சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் விஸ்வரூபத்தினுடைய அம்சங்கள் தான் ஒரு இடத்துல குண்டு போட்டுவிடுறோம் எல்லாரும் அப்படியே கதறுகிறார்கள் இதுவும் விஸ்வரூபத்தினுடைய ஒரு அம்சமாக தான் நாம் பார்க்குறோம் எல்லாமே பிரபஞ்சத்தில் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்க்க வேண்டியிருக்கு ஒன்றே ஒன்று நிறைவு செய்து கொண்டிருக்கிறது நாம் இன்பத்தை பார்க்குற போது துன்பத்தையும் பார்க்க கற்றுக்கத்தான் வாணும் இன்பமும் துன்பமும் காம்ப்ளிமெண்ட்ரி தான் அது நம்ம நன்றாக வாழ்க்கையை புரிஞ்சிக்கிற போது நன்றாக விளங்கும் துன்பம் இல்லாமல் இன்பத்துக்கு மதிப்பு இல்லை இன்பம் கொஞ்சம் கூட இல்லைன்னா துன்பம் வந்து தாங்க முடியாமல் போயிடும் ஆக இன்பமும் துன்பமும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்து கொண்டிருக்கிறது ஆக இப்பொழுது அர்ஜுனன் சொல்கிறான் உன்னுடைய உக்ரமான அத்தமான ரொம்ப அத்புதமாகவும் இருக்கு அதே சமயம் உக்ரமாகவும் இருக்கிறது இந்த ரூபத்தை பார்த்து லோகத்ரயம் பிரவியம் மகாத்மன் ஹே மகாத்மன் எங்கும் சரீரத்தை விஸ்வரூபமானவரே இந்த இடத்துல மகாத்மான்னு சொன்னால் மகத்து ஷரீரம் ஆத்மான்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் இந்த காஸ்மிக் பாடி யூனிவர்ஸ் பெரிசாக இருக்கிறது அல்லவா இந்த பிரபஞ்சத்தையே சரீரமாக உடையவனேனு அர்த்தம் மகாத்ம்கிறதுக்கு அர்த்தம் மகாத்மாங்கிற சொல்லினுடைய விடிவேற்றுமை லோகத்ரயம் பிரவியம் லோகத்ரயம்னா மூன்று உலகங்களும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா லோகத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்தந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த விஸ்வரூபத்தை பார்த்து பிரவியதிதம் மிகவும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நடுங்குகிறார்கள்ங்கிற அர்த்தந்தான் அச்சப்படுகிறார்கள் அர்த்தம் இப்போ உணர்ச்சி மாறப்போகிறது வியப்பு உணர்ச்சி அச்ச உணர்ச்சியாக ஆகப்போகிறது அந்த வியப்பாக இருக்கிற போது சுகம் இருக்கும் அச்சம் வர்றபோது துக்கம் ஆரம்பிக்கும் அர்ஜுனன் எப்படியெல்லாம் அந்த அச்ச உணர்ச்சியை அச்ச உணர்ச்சி ஃபியர் பய உணர்ச்சி எப்படி வெளிப்படுத்துகிறான்ங்கிறத வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த உக்ரூபத்தை பார்த்து அப்சுரன் பயப்பட போகிறான் அதெல்லாம் வர்ணிக்கப் போகிறார் தொடர்ந்து நாம படிக்கலாம் திசாத்தம் ரூப முக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவியத்தம் மகாத்மன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்